நட்டினையின் அஞ்சல் தலை தகவலுக்காக மங்களூரில் இருந்து ஸ்ரீதர் இன்னைக்கு அக்டோபர் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்னாம் வருஷம் நம்ம இந்திய அஞ்சல் துறை நாலு ரூபாய் மதிப்புள்ள அஞ்சல் தொலை ஒன்று வெளியிட்டிருந்தாங்க எந்த ஒரு அஞ்சல் தலை வெளியீட்டுக்கும் பின்னாடி சில சிறப்புகள் இருக்கும் இல்லாட்டி சில காரணங்கள் கண்டிப்பாக இருக்கும் அப்படி ஒரு காரணத்தோட வெளியிடப்பட்ட அஞ்சல் தலைதான் இந்த ரெண்டாயிரத்தி ஒன்னாம் வருஷம் வெளியிடப்பட்ட அஞ்சல் தலையும் இந்த அஞ்சல் தலை பொதுமக்களோட ஆரோக்கியத்தை மையப்படுத்தி வெளியிடப்பட்டிருந்தது அந்த பொது ஆரோக்கியம் உலகம் இருக்கிற மக்கள் எல்லோரும் எதிர்கொள்கிற ஒரு முக்கியமான ஒன்றுதான் அயோடீன் குறைபாடு நம்மளோட உடல் வளர்ச்சிக்கும் நாம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் நம்ம உடம்புல ஓடுற ரத்தத்தில் இருக்கிற அயோடீன் சத்து ரொம்ப அவசியமான ஒன்று இந்த அயோடீன் சத்தோட அளவு நம்ம ரத்தத்தில் குறைஞ்சதுன்னா நம்ம உடம்புல இருக்கிற தைராய்டு சுரப்பி சரியாக வேலை செய்யாது தைராய்டு சுரப்பி சரியா வேலை செய்யலை அப்படின்னா நம்மளோட உடல் வளர்ச்சியும் பாதிப்படையும் ஸோ இந்த மாதிரி நம்ம ரத்தத்தில் அயோடின் குறையறதான் அயோடீன் குறைபாடு அப்படின்ட்டு சொல்லப்படுது அதாவது அயோடீன் டிஃபிஷியன்சி டிசார்டர் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பொருளாக நம்ம உடம்பில் இருந்துட்டு இருக்கிற அயோடின் சத்து அது குறையிறது அது குறைஞ்சா நாம் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் அது குறையாமல் இருக்கணும் அப்படின்னா நாம் செய்ய வேண்டியது இதையெல்லாம் மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரமாக கொண்டுட்டு போகிற ஒரு தினம்தான் அக்டோபர் இருபத்தி சர்வதேச அயோடீன் குறைபாடு தினம் அதாவது குளோபல் அயோடின் டிபிஷியன்சி டிசார்டர்ஸ் டே அப்படிங்கிறது நம்ம உடம்புக்கு ஒரு நாளைக்கு நூறுல இருந்து நூற்றம்பது கிராம் அயோடின் அவசியமா தேவைப்படுது பால் முட்டை மீன் இதுல எல்லாம் நார்மலாவே அயோடின் சத்து ஜாஸ்தியா இருக்கும் நாம ரெகுலரா எடுத்துக்கிட்டம்னாலே அயோடீன் குறைபாடு நம்ம உடம்புக்கு ஏற்படாது உலகத்திலேயே நூற்றம்பது கோடி மக்களுக்கும் மேல இந்த அயோடீன் குறைபாடுனால பாதிக்கப்பட்டிருக்காங்களாம் இந்தியாவில மட்டுமே ஏழு கோடி பேர் இந்த அயோடின் குறைபாடு உள்ளவங்களா இருக்காங்க இந்த குறைபாடுகளை நீக்கிறதுக்காக இந்தியால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் வருஷத்துலேருந்து உப்புல அதாவது சால்ட்டில் அயோடின் கட்டாயம் கலக்கணும் அப்படின்ட்டு சட்டமே நிறைவேற்றப்பட்டிருக்கு அதோட மட்டுமில்லாமல் பிறக்கிற குழந்தைகளுக்கு தைராய்டு அளவை கண்டுபிடிக்கிற டெஸ்ட் கண்டிப்பாக செய்யவும் படுது இது ஏன் அப்படின்னா ஆரம்பத்திலேயே அயோடின் குறைபாடு ஏதாவது இருந்ததுன்னா அதை சரி செய்யறது சுலபம் அதோட அந்த குறைபாட்ட குணமாக்குறதும் அவங்களோட உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட ஒரு நாள் தான் குளோபல் அயோடின் டிபிஷியன்சி டிசார்டர்ஸ் டே இந்த நாளை ஒட்டி இந்திய அஞ்சல் துறை இரண்டாயிரத்தி ஒன்னாம் வருஷம் வெளியிட்ட அஞ்சல் தலை நாம அதாவது சுகாதாரம் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்பிலையும் அவேர்னஸ் கேம்பெயின்ஸ் அதாவது விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்பிலையும் நாம் சேகரிக்கலாம் நாளை மற்றும் அஞ்சல் தலை தகவலோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்